ராஜீவ் காந்தி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் ஐரோப்பிய நாடான போர்ச்சுகலில் இருந்து ஆயுதங்களை ஏற்றி இலங்கை சென்ற விமானம் எரிபொருள் இல்லாத காரணத்தால் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இறங்க நேரிட்டது விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளில் நடவடிக்கையால் விமானம் முடக்கப்பட்டது தமிழர்களை கூன்று குவிப்பதற்காக சிங்கள அரசு வரவழைத்த ஆயுதங்கள் அவை சம்பவம் நடந்த அதே நாளில் இந்திய பிரதமரின் மாளிகையில் விருந்தினராக அமர்ந்திருந்தவர் யார தெரியுமா தமிழர்களை கூன்றோடு கருவறுப்பேன் என்று கொக்கரித்த இலங்கையின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அதுலத் முதலி அவரது வேண்டுகோளின்படி அன்றைய பிரதமர் ராஜீவ் உத்தரவிட தமிழர்களை தாக்கும் ஆயுதங்களோடு கொழம்புவிற்கு பறந்தது விமானம் இது பற்றி மாநிலங்களை மாநில மாநிலங்களவை கேள்வி நேரத்தின் போது வினா எழுந்தது பிரதமர் ராஜீவ் சொன்னது எந்த விமானமும் ஆயுதங்களோடு இந்தியாவில் இறங்கவில்லை என சொல்லி இரண்டு வினாடி சபையை பார்த்து புன்மறுவளித்தார் ராஜீவ் அதன் பின் அந்த விமானத்தில் வெடிகுண்டு இருந்தது ஆயுதங்களுக்கும் வெடிகுண்டுகளுக்கும் வித்தியாசம் உண்டு என்றார் உடனே நான் குறுக்கிட்டு அந்த வெடிகுண்டுகள் தமிழர்களை கொலத்தானே எடுத்துச் செல்லப்பட்டன என்றேன் அப்படி ஒன்றும் அந்த வெடிகுண்டுகளில் குறிப்பிடு குறிப்பிடப்படவில்லை என்றார் ராஜீவ் முன்பு உள்ளதோடு இந்திய அரசின் உதவியை நாடி எங்களின் பிரதமரின் கிண்டல் பேச்சு இந்தியாவின் மனப்பான்மையை உணர்த்தியது பிரதமர் ராஜீவ்வாதத்தின் அடிப்படையிலே கேட்கிறேன் பாகிஸ்தானுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் த தருவதை ஆட்சேபிக்கிறீர்கள் அந்த ஆயுதங்களில் இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ரீகன் எழுதி அனுப்பியிருக்கிறாரே என்றேன் நன்றி